வாரம் முழுதும் உள்ள இரவுகளில் ஜும்மா இரவை மட்டும் வணங்கிட தேர்ந்தெடுக்காதீர்கள் மேலும் மற்ற நாட்கள் இருக்க வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்க தேர்ந்தெடுக்காதீர்கள் ஆனால் உங்களில் ஒருவர் தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கும் போது அந்த நாள் அதாவது ஜும்மா நாள் வந்தால் குற்றமில்லை என்று நபி அனிசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஒன்று நான்கு நான்கு ஒன்று எட்டு